இருக்கும்போது நோன்பு பெருநாளிலோ ஹஜ் பெருநாளிலோ நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுடன் புறப்பட்டேன் அவர்கள் தொழுது விட்டு உரை பிறகு பெண்கள் பகுதிக்கு வந்து அவர்களுக்கு போதனையும் அறிவுரையும் வழங்கினார்கள் தர்மம் செய்யுமாறு அவர்களை வலியுறுத்தினார்கள்